வணக்கம் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புகோட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் மாதம் இருபதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு உலகின் தலைசிறந்த ஆசிரியர் என்ற விருதினை முதல் பெற்றுள்ளவர் ஆண்ட்ரியா சர்கிகவ் என்பவர் ஆவார் மூன்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உள்நாட்டு சரக்கு போக்குவரத்து சேவையினை கோவா மாநிலத்தில் தொடங்கி வைத்துள்ளார் நான்கு நூத்தி ஆறாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் போபால் நகரில் நடைபெற உள்ளது ஐந்து சர்வதேச யோகா விழா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் புதுடெல்லியில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் 1. புதுமை மற்றும் தொழில் முனைவோருக்கான விழா எங்கு நடைபெற்றது 2. கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவித்துள்ள ஹெவின் பீட்டர்சன் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் மூன்று லிங்காயத்துகள் தனிமதமாக அறிவிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ள மாநிலம் எது நான்கு சமீபத்தில் காலமான ஹிந்தி கவிஞர் கேதார்நாத் சிங் என்பவருக்கு ஞானபீட விருது எப்பொழுது வழங்கப்பட்டது ஐந்து இந்து நாட்டை சேர்ந்த முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிவது ஒன்றும் கட்டாயமல்ல என கூறப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி